ீ மாீஸூயத்தைபுதைவேதப்பாரை சேவசத்து ஜிஹாபிரமஸ்வத்தீ வராங்கமுதிரா கரெவீம் கமலஸ் ோிப்பித்தாேமா தாம் சர்வமங்கேவே சர்வசாதிக்கே த்தியம் கௌரி நாராயணி நமோஸ் சஷ்டிஸ்வினா சனா குணமே நாராயணி நமோஸ் ீ பரிணே சுவர் நமோஸ்து மாதே நமஸை நமஸை நமஸை நமோ நமதட்சிணாஸ்ந்திரம் சூத்திரம் முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மத்ஷி கி நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமோஸ் ேவெ மாதம மேவிரவிணம் மேவே சுவம் மமதேவோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குருபியோபிரவர்த்தோம் ஓ யமேவிஷா ாந்த ஈச்சம் ஜத் தின தியு மாதஸ்வினம் கவ கர்வாணி வேதம் உதம் சமஸ்தேதத்தினுடைய சாரத்தை முதல் ரெண்டு மந்திரங்களில் உபதேசம் செய்து விட்டது பகவத்கீத்தை மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னது இதனுடைய அடிப்படையில் தான் லோகேஸ்பின்விதா நிஷ்டா புராப்பிரோக்தா மயானகோகேன சாங்யானாம் கர்மயோகேன யோகினாம் ஆக சாங்யர்களுக்கு ஞானயோகம் அது முதல் மந்திரத்தில் சொல்லப்பட்டது யோகிகளுக்கு கர்மயோகம் சித்த சுத்தியை விரும்புகிறவர்களுக்கு கர்மயோகம் சித்த சுத்தி அடைந்தவர்களுக்கு ஞான முதல் மந்திரம் சித்தசுத்தியை அடைந்தவர்களுக்கு ஞானயோக சாதனத்தை உபதேசம் செய்கிறது இரண்டாவது மந்திரம் ஞானயோகத்துக்கான யோகியத்தையை கொடுக்கக்கூடிய சித்த சுத்தியை கொடுப்பதற்கான கர்மயோகத்தை உபதேசம் செய்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளல் ரெண்டு பேருக்குமே லட்சியம் என்னன்னு கேட்டா ரெண்டு பேருக்குமே லட்சியம் பரமபுருஷார்த்தம் மோக்ஷந்தான் ஆகையினால ரெண்டு வாழ்க்கை முறை இருந்தாலும் ரெண்டு சாதனங்கள் இருந்தாலும் இது படிப்படியான சாதனங்கள் கர்மயோகா பிரதமம் சாதனம் ஞான யோகா த்விதீயம் சாதனம் அந்திமம் சாதனம் சரமம் சாதனம் முதல் சாதனம் என்னது கர்மயோகம் தான் சாதனம் அது கருக்குள்ள இருக்கிற பிரிவு பத்தியெல்லாம் பேச்சு ஞானயோகம் ரெண்டாவது சாதனம் அதுக்கப்புறம் மூணாவது சாதனம் கிடையாது நபத்தோ நச்ச சாதகோதோ நச்சோ நபத்தோ நச்ச சாதகர் நவைமுக்தி परमार्थता, வது சா்மாவோ ரெண்டு வேர வேரட்ச்கொண்டது கிடையாது சாக்கியோகி ந நல்ல க கவனம் இல்லாதவங்க தான் அறவுரையா படிச்சவன்தான் கர்மயோகமாகிய கிரகஸ்தாஸ்ரமத்தோட லட்சியம் வேற ஞான யோகமாகிய சந்யாசத்தோட லட்சியம் வேறன்னு சொல்றவன் இம்மெச்சூர்டு பர்சன்ட்டார் பக்குவம் இல்லாம பேசுறான் எப்பவும் வைதிகனாயிட்டானோ வேதத்தை ஒத்துண்டு சகாம தர்மாநுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ அப்போவே அவனுடைய லட்சியம் தெளிவாயாச்சு அவனுக்கு தெரியிறதோ இல்லையோ அவனுடைய லட்சியத்தை வேதம் தீர்மானம் பண்ணி வச்சுடுத்து அவங்ககிட்ட அர்த்தத்தை லட்சியமாகவும் காமத்தை லட்சியமாகவும் அது சும்மா விளையாட்டு காட்டுறது வேதம் என்ன பண்ணுறது நீ இந்த தர்மத்தை அனுஷ்டிச்சா உனக்கு அர்த்தப்பிராப்தி கிடைக்கும் நீ இந்த தர்மத்தை அனுஷ்டிச்சா உனக்கு காம பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்தி அர்த்தமே தர்மத்துக்காகத்தான் காமமே தர்மத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எப்படி அழகா மாறுறது பாருங்க எனக்கே என்ன முதல்ல தர்மத்தை இன்ட்ரடியூஸ் பண்றது வேதம் தர்மத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன சொல்றது சாத்தியம் என்ன சொல்றது அர்த்த காமத்தை சாத்தியமா சொல்றது நீ இந்த தர்மத்தை அனுஷ்டிச்சியான உனக்கு அர்த்த காமம் கிடைக்கும்னு சொல்ல அப்புறம் என்ன சொல்றது கொஞ்சம் அவன் கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் வரும் நீங்க சொன்ன இல்லையே எல்லாம் நல்லா நீ இந்த பூஜை ஜபத்தை பண்ணு உன் நல்லா பேசுவான் இந்த ஜபத்தை பண்ணியான அவன் உங்களை பார்த்தா ஆரம்பத்தில் எப்படி சிரிச்சாலோ அதே மாதிரி சரி இப்படிலாம் சொல்லி வச்சதுன்னு எங்களை அப்போ அத சொன்ன ஓஹோ அப்படியா பண்ணி விடலாமே அப்படிம்பான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு கொஞ்சம் இவனை ஒழுங்கு கட்டுப்பாட்டு கொண்டுட்டோமா இவனை டிசிப்ளினுக்கு கொண்டு வர்றதுதான் வேதத்துக்கு லட்சியம் டிசிப்ளினுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அவனுக்கு எது கிடைக்குமோ அதை சொல்லணும் நீங்க என்ன பண்ணணும் இந்த பாரு இந்த காலம்புற பிரேயருக்கு கரெக்டா வந்தேன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை பாடசால கேசரி போடுவேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு ய யார் வரலையோ அவளுக்கு கேசரி கிடையாதுன்னு சொல்லுவேன் சொல்கிறேன்னு வச்சு எல்லாம் பண்ணுவேன் தொடர்ந்து பண்ண முடியல தான் கஷ்டமாக இருக்கு இருந்தால் கூடவே இருந்தால் பண்ணி விடலாம் நம்ம அடிக்கடி ஆனிக்க ஆனிச்சேன் பாபா அணி போவேன்ட்ருவியூ ஏன்னா அவனுக்கு அது கிடைக்கணும்னே அவனே அவனமுடா டே போயிடும் கேசரி கிடைக்கண்டா அப்படின்னா அவனுக்கு மனசில் என்னென்ன காலம்புற பிரேயராக என்ன அவன் அப்படியே டிசிப்ளின் கொண்டு வந்துடுறோம் அந்த டிசிப்ளினுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன சொல்றோம்னா இது எல்லாமே டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லு அர்த்த காமம் கிடைக்கும்னா அடே தர்மத்தினால அர்த்த காமம் நினைக்கிறேன் அர்த்த காமே தர்மத்தை அதிகமா பண்றதுக்கு தான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஆல்ரெடி வந்துட்டானா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொடுத்து காமிப்பார் பகவான் கொஞ்சம் கிடைக்காது அப்பதான் இவன் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் என்ன டோட்டலாக கிடைக்க மாட்டேங்கிறது ஃபுல்லாக பண்ணிவிட்டேனே சுவாமிய அப்படி கிடைச்சேன் அப்படி கிடைச்சா அப்புறம் அது என்ன பிரயோஜனம் அது அதை பற்றி நிறைய சொல்லலை அதை பற்றி யோசிக்கல விட்டுடுவோம் அப்போ அர்த்த காமம் வந்து முழுக்க கிடைக்கும் நான் நினைச்ச மாதிரி அர்த்தம் வரலையே நான் இந்த வருஷம் டார்கெட் வச்சிருந்தேன் பத்து லட்சம்னு வச்சேன் எட்டு தான் வந்தது சுவாமிட பத்து வரமாட்டேங்கிறது எட்டு வந்ததோ இல்லையோன்னா வந்துது இந்த எட்டு எதுக்கு திரும்ப வந்ததுன்னா இன்னும் நீ அடுத்த தடவை நான் பண்ணால் கூட வர்றதுக்காக வந்துன்னு சொல்லி கொஞ்சம் தியாக சொல்லி வைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பார் நீ யோசிச்சு பார் நீ இப்படி ஒழுங்காக இருக்கிறதே கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லை ஆமாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அதை இன்க்ரீஸ் பண்ணாலே இதெல்லாம் தேவையில்லைன்னு நமக்கு தோணிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்சங்கம் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த வைதிக சத்சங்கம் இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்பாகும் அப்ப அர்த்த காமமே தர்மத்துக்கு சாதனம் புரிஞ்சுடுவோம் அர்த்த காமே தர்மத்துக்கு சாதனம்னு புரிஞ்சுக்கிற போது தர்மத்தை சாத்தியமா வச்சு அர்த்த காமத்தை முதல்ல தர்மத்தை சாதனமா வச்சு சொல்றதா நான் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அது எவ்வளவு சொன்னாலும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் ஆக என்னால தர்மத்தை வச்சு அர்த்த காமத்தை சாத்தியமா சொல்றது அப்புறம் கொஞ்ச நேரம் நிகழ்ச்சி என்ன பண்றது தோசையை திருப்புறது அர்த்த காமத்தை சாதனமா வச்சு தர்மத்தை சாத்தியமா சொல்றது அப்படி சொல்ற போது அங்கதான் சித்த சுத்தி ஆரம்பிக்கிறது தர்மத்தை சாதனமா சொல்லி அர்த்தகாமத்தை சொல்ற போது முக்கிய பலம் அர்த்த காமம் சுத்தி அப்புறம் என்ன பண்றதுன்னா கொஞ்சம் அவனுக்கு பக்குவம் இருக்கிறதுனால இதை தவிர வேற வழியில சரியா கிடைக்கிற ஆரம்பம் கிளாஸ் மறந்துட கூடாது புருஷ பிரயத்தனத்தினால சந்தோஷம் அடைய முடியாதுன்னு புரிஞ்சுட்டவன் தான் வேதம் வந்து சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணுமான்னு நம்பி வேதத்துக்கிட்ட வரான்னு சொன்னேன் முதல் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் அதனால வேதம் கைடு பண்ணதுனால வேதத்தை ஒத்துணுட்டான் வேதத்தை சொல்லி கொடுக்குறவங்களையும் ஏற்றுனுட்டான் அதனால அவங்க நம்மளுக்கு தப்பான வழி காட்ட மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கு ஆகையினால என்ன சொல்லிட்டாங்க தர்மத்தை சாதனமாக வச்சு அர்த்த காமத்தை சாத்தியமாக வச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டுனா அர்த்த காம அப்புறம் கொஞ்சம் இந்த சித்த சுத்தி வேலை செய்யறதுனால இந்த அர்த்தகாமம் ஒரு பூர்ண சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்கிறதே சுவாமிகளே அப்படின்னா அது கொடுக்கும்னு எவன் சொன்னான் நீ அர்த்தகாமத்தை வந்து பூர்ண சந்தோஷம்னு நினைச்சின்னு இருந்த அதனால உனக்கு நான் அப்போ வந்து கொடுக்காதுன்னு சொன்னால் உன்னால் அதை ஜீரணிக்க முடியாது ஆகையினால தர்மத்தை உனக்கு சொல்லி கொடுத்து அர்த்த காமத்தை சாத்தியமாக சொன்னேன் இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த அர்த்த காமத்தையே நீ தர்மத்துக்காக யூஸ் பண்ணு அப்படின்னு தர்மத்தை சாத்தியமா வச்சு அர்த்த காமத்தை சாதனமா மாத்திரம் என்ன முக்கிய பலம் அவாந்தர பலம் அர்த்தகாமிடுது ஆகையினால அவனுக்கு பிரதானம் வந்து தர்மமான அங்கதான் விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன அர்த்த காமத்தை சாத்தியமா வச்சு தர்மத்தை சாதனமா வச்சா பகுஷாக்காக அர்த்த சாத்தியமாக வச்சாக்காச்ச அவசாயினாம் புத்தையா அர்த்த காமத்தை சாதனமாக வச்சு தர்மத்தை சாத்தியமாக வச்சா ஏகே குருநந்தன விவசாயாத்மிகா புத்தி அழகா மாறிடுறது அப்ப தர்மத்தை தர்மத்தை சாத்தியமா வச்சிருக்கான் அப்ப அங்க தர்மத்தை சாத்தியமா வச்சிருக்கான் என்ன பண்ணுவோம் சித்த சுத்திய சாத்தியமா வச்சுருக்கா அப்ப தர்மத்தை சாத்தியமா வச்சுன்னு தர்மத்தை அடைஞ்சு இவ்வளவுதான் தர்மம் பண்ணாலும் சுவாமியோ ஒரு ஒரு வெறுமை வர்றது அப்பப்போ ஒரு திருப்தி வர்றது நான் பக்தி பண்றேன் விடுறதில்லை மூணு வேலை சந்தியாந்தனத்தை விடுறதில்லை ஜபத்தை விடுறதில்ல பாராயணத்தை விடுறதில்லை ஆனாலும் அப்பப்ப மனசுல ஏதோ ஒரு வேப்பம் வருது கஷ்டமா இருக்கு இன்னமும் அப்படின்னு சொல்ற அப்ப என்ன சொல்றோம் போறோம் இனி நீ வந்து என்ன பண்றது தர்மான் பரித்த அப்பதான் என்ன சொல்றோம் சர்வ தர்மான் அது போல் இதுல வந்து உனக்கு திரு நிறைவு இல்லை அர்த்த காமம் அவுட்டு தர்மமும் கூட பூர்ணமான சந்தோஷத்தை அப்படின்னு உடனே என்ன பண்றது ச குருமே அபிகச்சே நிர்வேதம் ஆயாத் லோகான் பரீட்சிய அர்த்த காமான் பரீட்சிய தர்மார்த்த காமான் காமத்திலும்தம் வந்தாச்சு தர்மத்திலயும் நிர்வேதம் வந்தாச்சு புண்ணியமும் கூட மறுபடியும் ஜென்மாவை கொடுத்து சம்சாரத்து கொடுத்து மறுபடியும் பொன் விலங்குல மாற்றிடுமே त्रयी யயி விதையா சோம பாத்த பாப்பைரிஷ்வாத்தி தேசிய சுரேந்திரோக்கம் அசிரந்திவியன் திவிதோ மகாபாரத்திரி சங்கம் சுவர்லோக்கம் விஷாலம் க்ணே புண்ணே மத்தியலோக்கம் விஷன் எவ் யீமனு वैदिकमान, धर्म, वेदत्रय, வாக்கியளை கவனிக்கணும் இந்த வைதி ஹாமங்களுக்குள்ளது ஆகையினால அனுப்பின அனித்தோ மாம் ஏரியுபாசேஷம் நித்தியுதேமம் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகம் நீங்கள் படிச்சிருக்கு இருந்தால் தான் இதை நான் சொல்றதை என்ஜாய் பண்ண முடியும் இல்லாட்டி என்னமோ ஸ்லோகம் சுலோகமாக சொல்கிறார் சிக்சராக இருக்குதான் சாஸ்திரம் படிச்சுட்டே இருந்தால் தான் படிக்க படிக்க மேலே படிக்கிற போது முதல்ல படித்த சாஸ்திரம் இருக்கே அதனுடைய பிரபாவம் அதனுடைய மகிமையெல்லாம் அப்போ வழங்கும் நபில் தரும் நூல் நயம் சரி தர்மான் பரித்தையும் தவிர தர்மம் கூட நமக்கு சாத்தியம் கிடையாது நமக்கு பரம புருஷார்த்தம் சாதனம் மோக்னா என்ன அர்த்தம் சம்சார நிவத்தி ஆத்தியந்த பரிபூர்ணார நிவத்தி அதுலதான் நமக்கு பரம தாத்யம் தர்மமும் கூட சம்சார நிவத்திக்கு சாட்சா இல்லை தர்மமும் கூட சம்சார நிவர்த்திக்கு சாதனம் இல்லை சம்சார நிவத்திக்கான ஜான யோக்கியத்தைக்கு சாதனமே தவிர வேற எதுக்கும் சாதனம் இல்லை ஆகையினால தர்மா ஆல்சோ சாதனம் தர்மம் நமக்கு சாத்தியம் கிடையாது ஆகையினால தர்மத்தை நம்ம அது மாத்திரம் இல்ல சித்த சுத்திங்கிற சாத்தியத்தை அடைஞ்ச பிறகு தர்மம் சாதனமும் தேவையில்லை சித்த சுத்தி சாதனம் விசாரஹா சாத்தியம் விசாரஹா சாதனம் அந்த விற்பி அகண்டாக்கார விற்பி சாத்தியம் அகண்டாக்கார விறுத்தி சாதனம் அப்புறம் என்ன சொல்றது முக்தி சாத்தியம் அதுக்கப்புறம் என்ன சாத் நிரோதோ நச்சோத்பத்தி நத்தோ நச்சசாதக இதுதான் விஷயம் அதனால உபனிஷத்து ரெண்டையும் சமஸ்த வேதங்களுடைய சாரத்தை இந்த ரெண்டு மந்திரத்தில் அழகாக உபதேசம் பண்ணி நிறைவு செய்து விட்டோம் சாஸ்திரம் முடிஞ்சுடுத்து ஆனாலும் இன்னும் ஈஷாவாசியம் சர்வம் இருக்கே அது நமக்கு ஆழமா பதிய வேண்டாமா இதப்படுத்துவதற்காக திருடப்படுத்துவதற்காக உறுதிப்படுத்துவதற்காக செம்மையாக உள்ளத்தில் நிலை நிறுத்துவதற்காக உபனிஷத் மேலும் மூன்றாவது மந்திரத்திலிருந்து எட்டாவது மந்திரம் வரை கருத்துக்களை விளக்குகிறது இதம் சர்வம் ஈஷாவாஸ்யம் இந்த விஷயம் இருக்கே அந்த இரண்டையும் பிரம்ம தர்சனம் பிரம்ம தர்சனம் அல்லது பிரம்ம சத்திய நிச்சய ஜெகன்மித்யாத்வ நிச்சய இதை பண்றத்துக்கு இனி அடுத்த மந்திரம் பிரவிறிக்கிறது இயங்குகிறது செயல்படுகிறது நாம் அடுத்த மந்திரத்தை இப்போ மூன்றாவது மந்திரத்தை இப்போ படிக்கிறோம் அசுரியா நாம தே नामते अंधेन மோசரியமே அந்தமாவக் இந்த மந்திரம் ஆனத்தை நிந்திக்கிறது ஆத்மஜானத்தை நிந்திக்கிறது இன்னொரு பாஷையில சொல்லணும்னா ாஸ்யம் சர்வம் என்கிற வாக்கியத்தை புகிறது ஆத்ம ஜத்தை பிரதம் பண்ணுறது சொல்றோம் இந்த ஏகத் அத்வைஸ்துானத்தை புகழ்ந்து பேசுகிறது புகழ்ந்து பேசணும் நேரடியா புகழ பிரம்ம வித்திய நேரடியா புகழல் பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டி பகவோ பிரம்ம வித்யாம் சதா சத் சேவியமானாம் நிபூடாம் கைவல்லியோபனிஷத் வந்து ஸ்தோத்ரம் பண்ணுகிறது உண்டக்கோபனிஷத் ஆரம்பத்திலேயே பிரம்ம வித்தியை புகழ்ந்து பேசுறது அதே மாதிரி இங்கேயும் உபனிஷத் வந்து பிரம்ம வித்தியை புகழ்ந்து பேசுறது ஆனா புகழ்ந்து பேசுறது எப்படி இருக்கும வித்தியை பேசுகிறது ஆத்ம அஜானத்தை பிரம்ம அஜானத்தை இகழ்கிறது ஆகவே இங்க நேரடியா புகழ்றதை விட்டுட்டு இகழ் அஜானத்தை இகழ்கிறது அறியாமையை இகழ்கிறது அறியாமையை இகழ்வதன் மூலம் மெய்யறிவை புகழ்ந்து போற்றுகிறது மூன்றாவது மந்திரம் அறியாமையை இகழ்ந்து பேசுவதன் மூலம் மெய்யறிவை புகழ்ந்து போற்றுகிறது போற்றி புகழ்கிறது புகழ்ந்து போற்றுகிறது எப்படி போன்றாலும் சரி சரி அறியாமையை இகழ்கிறதுன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும் இது மந்திரம் வந்து ஒரு ஒரு சொல்லும் ரொம்ப கவனமா புரிஞ்சுக்க வேண்டிய சொல்லா இருக்கு இதுக்குத்தான் குரு ரொம்ப ரொம்ப அவசியம்னு தெரியும் சொல்லலன்னா புரியவே புரியாது சொல்லிக் கொடுக்கலன்னா புரியவே புரியாது அப்போ இது எப்படி புகழ்கிறது நகி நிந்தா நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு நிந்தை நிந்திப்பதில் நோக்கம் இல்லை நிந்தன பண்றதுங்கிறது நிந்திக்கிறதுல நோக்கம் இல்லை இன்னொன்றை புகழ்வதற்காக இது பேர் சம்ஸ்கிருதத்துல அர்த்தவாதம் அர்த்தவாதம்னு பேர் அர்த்தவாதம்னு பேர் அர்த்தவாதம்னா புகழ்ந்து பேசுறதுன்னு பேர் இந்த அர்த்தவாதம் ரெண்டு வகைப்படும் ஸ்துத்தியர்த்தவாதா நிந்தார்த்தவாதா ஸ்துத்தியர்த்தவாதா அதுலையும் நிறைய வித்தியாசங்கள்லாம் உண்டு ஸ்துத்தியர்த்தவாதா ஸ்துத்தியர்த்தவாதான்னு என்ன அர்த்தம் அதாவது போற்றி புகழ்கிற வாதம் ஸ்துத்தியர்த்தவாதம் அர்த்தவாதம் சொன்னா புகழ்ந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அர்த்தவாதம்னு அதை வேறு வார்த்தை சும்மா பேருக்கு சொல்றது அது பரம தாற்பயமாக எடுத்துக்கப்படாதுன்னு சொல்லுவோம் சில சமயம் தாத்யத்துக்கு அதுவும் ஹேத்துன்னு சொல்லுவோம் தாத்பரிய நிச்சயத்துக்கு அது ஹேதுன்னு சொல்லுவோம் அது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து இதை பற்றி ரொம்ப விசேஷமாக படிக்கணும்னா மீமாசா சாஸ்திரம் படிக்கணும் பூர்வ மீமாசா சாஸ்திரம் படித்தாத்தான் அர்த்தவாதத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் இப்போ நம்ம பேசினா ரொம்ப நேரம் ஆயிடும் அதனால் பற்றி நான் பேசலேன் ஆ அர்த்தவாதங்கிறது என்னது ஸ்துத்தி அர்த்தவாதம் அதுல யதார்த்தவாதம் அயதார்த்தவாதம் இருக்கு உள்ள அப்படியே சொல்றது கர்மா ஞானத்தை புகழ்ந்ததுன்னா நிஜமாவே ஞானத்தை புகழ் அதுல வந்து அயதார்த்தவாதம் இல்லை கர்மாவை புகழ்றதுங்கிறது நிஜமா கர்மாவை புகழ் இப்ப முண்ட கர்மாவை புகழ்ந்துருக்கு ததே தத் சத்தியம் யப்பேத்தையம் தா தானியாச்சர உணுவண்டீத தியாட்சா ஜானமியலத்திநந்தம் அபியசாட்ல ஞானத்தை காட்டிலும் கர்ம யோகம் சிறந்தது கர்மத்தை காட்டிலும் கர்மம் சிறந்தது கர்மத்தை காட்டிலும் கர்ம பல தியாகம் சிறந்தது அப்படின்னு சொல்ற வாக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி வேர்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்லோகத்தை எல்லாம் பண்ற மெத்தடுக்கு பேர் தான் மீமாம்சான்னு பேர் ஹவு டு என்கொயர் இது எப்படி நம்ம பிரமாணமா எடுத்துக்கிறது ஒரு இடத்துல ஞானத்தை புகழ்ந்திருக்கார் ஞானானாம் ஞானமுத்தமம் யஜாத்துவா நேகூயோன்யத்து ஜாத்தவியம் அவசிஷ் அப்புறம் வந்து என்னென்ன நி ஜான சதம் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு தியாக்சாந்தம் அப்படின்னு சொன்ன விகா காமான் எவ்வாண்ட நஸ்புகோ நிரகார சாந்திமதி இந்த வாக்கியத்தை என்ன பண்றது தியாக்சாந்திரம் வாக்கியம் பிரமாணம் நிர்மோ நிரகங்காரா சசாந்தி அதிகச்சதிய பிரமாணமா எடுத்துக்கிறதா எந்த வாக்கியத்தை நான் வந்து அத்தாரிட்டியா எடுத்துக்கிறது அப்பதான் இடம் ஆளு இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க கிருஷ்ணர் உபதேசம் பண்ணிருக்கார் அதை எப்படி அங்கதான் குரு தேவைப்படுற இதை இப்படித்தான் அர்த்தம் பண்ணணும் இப்படி பண்ண அர்த்தம் பண்ணினாத்தான் புத்தி ஒத்துக்கும் இல்லாட்டி புத்தி ஒத்துக்காது நாமஜபமே மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்றோம் அப்புறம் திடீர்னு என்ன சொல்றோம் நாமஜெப்பம் மோட்சத்தை கொடுக்காது அப்புறம் வேற மாற்றி சொல்றோம் இப்ப கேட்கிறவனுக்கு குழப்பம் வராதா என்ன ஆக நான் என்ன சொல்றோன்னா அது நான் அப்ப சொன்னேன் இப்ப நான் அப்படி சொல்லலை அப்ப நீ என்னை ஏமாத்தானே செஞ்சேன் உன்னை ஏமாத்துறது எனக்கு லட்சியம் இல்லை உன்னை மேல கொண்டு வரதான் எனக்கு லட்சியம் அதுக்காக ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாண தப்ப ஒரு இருபத்தஞ்சாயிரம் பொய்ய சொல்லி ஒருத்தருக்கு மோட்சத்தை கொடுக்க கூடாதா என்ன தப்பு வேதத்துக்கு அந்த தகுதி இல்லையா பொய் சொல்றதுன்னு அர்த்தமா அப்ப ஞாபகம் புரிஞ்சு வேதம் சொன்னா அங்க ஒண்ணு சொல்றேன் ஒரே கன்ஃபியூஸ் பண்றேன் உங்க வேர்ட்லயே எனக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கை போயிடுச்சு இங்க இருந்தா ஒரு மாதிரி பேசுறீங்க அங்க இருந்தா ஒரு மாதிரி பேசுறீங்க இருக்கும் அங்க நீங்க பாக்குற வேற இங்க பாக்குற சுவா சுவாமி வேற சுவாமியா பர அவ் என்ன சொல்ல போறாரோ எதையாவது சொல்லிட்டு இருக்கார் அதை சொன்ன நீ பண்ணலை இதை சொன்ன நீ பண்ணலை எப்படி ஏன் இப்படித்தான் டென்ஷன் ஆராரோ தெரியும் சொல்லுவாங்க எந்த சுவாமியார் உண்மை கிளாஸ்ல பேசிட்டு இருக்கிற சுவாமி உண்மையான சுவாமியா விவகாரத்துல வந்து அப்படியே சத்தம் போடுற சுவாமி உண்மையான சுவாமியா இல்லை அங்க உட்காந்து ஏதோ பக்தினால என்னமோ மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு கர்மாவை பத்தி ஆஹா ஓகோன்னு சொல்லிட்டு இருக்காருங்க எந்துவாமி உண்மையான சுவாமி குழப்பமா இருக்குதான் உங்களுக்கு குழப்பமா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் நீங்க தான் தேர்த்துக்கணும் இல்ல எனக்கு ஒரு சந்தை அவரு நிஜமும் மோட்சத்தில் இருக்காரோ இல்லை டீச்சிங்காக மோட்சத்தில் இருக்கிற மாதிரி தோன்றுறது சரி நான் ரொம்ப சொல்ல விரும்பினேன் நீங்களே கஸ் பண்ணிக்க பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியதான் நம்ம உள்ள நம்ம மோட்சத்தை புரிஞ்சுறதுன்னா இதை சொல்ல மா முடியுமா என்ன வாய திறக்க முடியாது எல்லாம் உள்ளேயே தகராறாயிடும் அப்புறம் ஒரே வளரலாம் இருக்கும் சொதப்பலாம் இருக்கும் சொதப்பலானந்தா வளரானந்தா அப்படின்னு பேர் வைக்க வேண்டியா புரியுறது இல்லை போட்ட அப்போ மந்திரம் இங்க என்ன சொல்றது நான் எதுக்கு சொல்றேன் இந்த அர்த்தவாதத்தை சொல்றேன் இப்ப இந்த மந்திரத்துல ஒரு அர்த்தவாதம் என்ன அர்த்தவாதம் யதார்த்தவாதம் ஆனா அதுக்காக என்ன பண்றது அஜ்ஞானத்தை இகழப்போறது அஜ்ஞானத்தை இகழறதுங்கிறது ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் இப்ப இங்க அஜானத்தை இகழ்றதுங்கிறது கர்மிகளை இகழ்ற மாதிரியே ஆனா வந்து கர்மிகளை இகழ்ந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும் நகிந்த நிந்தை பண்றதுல தாத்யம் இல்லை அதுக்கு மேல போகணும் உபனிஷத்துல கர்மத்தை பார்க்கிறோம் முதல் முண்டக்கம் இரண்டாவது கண்டத்தில் ஆறு மந்திரங்களை பார்க்கிறோம் நல்லா பேசிடுது ஏழாவது மந்திரம் அப்படியே பொத்துரு போட்டு அதிருடாக யஜ்ய ரூபாக அவரம் தாழ்ந்தது வலுவற்ற தோணி அப்படின் ரொம்ப நேருக்கு மாறா கிரிட்டிசைஸ் பண்றது அப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இப்ப ஏன் திடீர்னு இப்படி சொல்றேன்னா உன்னை வந்து வழிக்கு கொண்டு வரதுக்கா அப்படி சொன்னேன் அதனால அப்புறம் இன்னொரு மந்திரங்களை கட்டோ பிரசத்தில் இருக்கு நினைக்கிறேன் அவித்யா யாம் அந்த வர்த்தமான அப்படின்னு எல்லாம் சொல்லி அறியாமையில் ஆழ்ந்திருப்பதை நிந்தன பண்ணிருக்கு அது மாதிரிதான் இது இந்த நிந்தையை பத்தி ஸ்துதியை பற்றி சொன்னாலே பரிசாயிடும் போல் இருக்கு ஆகையினால இது வந்து அர்த்தவாதம் புகழ்ந்து பேசுகிறது ஆத்ம ஜானத்தை புகழ்ந்து பேசுகிறது இதம் சர்வம் ஈஷாவாஸ்யம் என்பதை புகழ்ந்து பேசுகிறது அத்வைதத்தை புகழ்ந்து பேசுகிறது அத்வைதத்தை புகழ வேண்டுமானால் துவைதத்தை இகழ வேண்டும் துவைதத்தை இகழ்வதன் மூலம் அத்வைதத்தை புகழ்கிறது அத்தத்தை புகழ்வதில் நோக்கம் அத்வைதத்தை புகழ்வதால் என்ன பிரயோஜனம் அத்வைதான அடைஞ்சாத்தான் துவைதாதினாலன்றோ பயம் அச்சம் ஏற்படுகிறது உதரமந்தரம் குருத்தே அது தசிய பயம் பவதி ஆகவே மோக்ஷம் ஏற்படணும்னா அத்வைத ஜான சித்தி உண்டாகும் இந்த மந்திரம் இப்படி உபதேசம் பண்றது மந்திரத்தில் என்ன சொல்லிருக்கு அதாவது ஆத்மாவை கொலை பண்றவன் செத்து போனதுக்கு அப்புறம் மகா இருட்டுக்குள்ள மாட்டின் துண்டாட போற அப்படின்னு நம்ம பாஷையில சொல்றேன் ரொம்ப கலோக்கியா சொல்றேன் ரொம்ப தூய தமிழ் சொல்லணும்னா என்ன அர்த்தம் சொல்ல சொல்றது ஆத்மாவை கொன்றவர்கள் தன்னை அழித்தவர்கள் தன்னை அழித்தவர்கள் இறந்த பிறகு இருளான மிகவும் இருளான உலகங்களை அடைகிறார்கள் அப்படி சொல்லு தன்னை அழித்தவர்கள் எல்லாம் ஒரு ஒரு சொல்லும் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த வார்த்தையை கவனிக்கணும் சாஸ்திரத்தில் ஒரு சொல்லு ஆத்மஹத்தி அப்படின்னு பேர் பிரம்மஹத்தி ஆத்மஹத்தி வேதம் படிக்கிற பிராமணனை கொன்றால் அது பிரம்மஹத்தின்னு பேர் அப்புறம் வந்து தற்கொலை பண்ணிட்டு அதுக்கு பேரு ஆத்மஹத்தின் ஆத்மகத்தின் இன்னொருத்தனை கொலை பண்ணினாலும் அதுவும் கொலை கடவு கல் காமம் சூதுன்னு சொல்றதுனால இன்னொரு ஆத்மாவையும் கொலை பண்ணத்தானே தானே அர்த்தம் அதாவது தற்கொலை பிறரையும் கொலை ஞாபகம் இதை சொல்ற போதே உங்களுக்கு பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் கடோபனிஷத்துல ஞாபகத்துக்கு வரணும் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் கட்டோபனிஷத்தில் மந்திரம் ஞாபகம் இல்லை ீய வேஜம கதம்ச புருஷந்தம் இங்க மந்திரம் என்ன சொல்றது ஆத்மஹத்திங்கிறது சாதாரணமா மேலெழுந்தவாரியான அர்த்தம் தற்கொலை பண்ணிக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுனா என்ன அர்த்தம் விஷத்தை சாப்பிட்டு ஷரீரத்தை மாய்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஷரீரத்தை அழிக்கிறதையே ஆத்மஹத்தின்னு சாதாரணமா தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு பெருதற்கரிய பிறவியை கொடுத்திருக்கார் கடவுள் அற்புதமான மனுஷரீரத்தை அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அரசாங்கமே தற்கொலை முயற்சி பாவம் என்கிறது தவறு பாவம் சொல்ல தவறு அது சட்டப்படி குற்றம் தற்கொலை முயற்சி செய்தவனை என்ன சொல்லணும் அரசு பண்ணி அவனுக்கு மட்டும் கேட்கணும் ஏன் நீ கொலை பண்ணிக்க முயற்சி பெரிய குற்றம் அது சட்டப்படியே இப்படி இருக்கு சாஸ்திரப்படி மகாபாபம் அது ஆத்மகத்தி இந்த ஆத்மகத்தி மாத்திர இன்னொருவனுடைய சரீரத்தை கொல்றதும் ஒரு வகையான ஆத்மகத்தி தான் பிரம்மஹத்தின்னு சொன்னா பிராமணனை கொள்றது வீரகத்தின் செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுடுறது வீரகத்தின்னு பேர் அப்புறம் வேதத்தில் இன்னொன்னு இந்த கர்ப்பத்தில் இருக்கிற கொலை சிசுவை கொலை பண்றோம் பாருங்க அதுக்கு பேர் ப்ரூணகத்தின்னு பேர் கருவில் இருக்கும் சிசுவை கொலை செய்வது ப்ரூணகத்தி ஆ அப்புறம் பசுமாட்டை கொலை பண்ணினா கோஹத்தி சிசுவை குழந்தைய கொலை பண்ணினா சிசுகத்தி ஆ சிசுகத்தி கோஹத்தி பிராமண பிரம்மகத்தி இப்படிலாம் வீட்டில் எல்லாம் சில சோழ பிரம்மகத்தி இப்படிலாம் திட்டுவாங்க ஆனால் அந்த பிரம்மகத்திங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்கு கடவுளையே வாழ்க்கையில் இல்லாமல் பண்ணிட்டான் பிரம்மக்தி தான் பிராமணனை கொலை பண்றது மாத்திரம் பிரம்மகத்தி இல்லை அது வந்து மேலெழுந்தவாரியான அர்த்தம் நாஸ்திகாரு பிரம்மகத்தி அசன்னே வீத் கடவுள் இல்லை இல்லவே இன்னு சொல்றான் இல்லையா அவன் பிரம்மகத்தி தான் வீரஹா வேதம் அப்படின்னா பேசுற ஆத்மஹா பாரு அப்ப ஆத்மஹத்தின் எவர்கள் ஆத்மாவை கொன்றார்களோ நமக்கு இப்ப சந்தேகம் வந்துடும் ஆத்மாவை கொலை பண்ண முடியாது சொன்னார் எங்க சொல்லி இருக்காரு ஆத்மாவை கொலை பண்ண முடியாதுன்னு அச்சேத்தியோயம் அதாஹ்யோயம் அக்லேத்தியோ சோஷியே வச்ச நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக ந சைனம் தியாப்போ நோஷயதி மாறுத அவிநாசி இப்படி எல்லாம் ஆத்மாவல பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்ப ஆத்மாவை கொல பண்ணினவன் சொன்னா முன்னுக்கு பின் முரணா சாஸ்திரம் பேசுகிறது போல தெரிகிறதே அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல ஆத்மஹத்தின்னு சொன்ன தன்னை பூர்ணமாக அறியாமல் இருக்கும் அறியாமையே இங்கு ஆத்மஹத்தி என்று சொல்லப்படுகிறது தான் நிறைவானவன் பூர்ணமானவன் என்பதை உணராமலிருக்கும் தன்மை தற்கொலைக்குச் சமம் ஆத்மக்தி துல்லிய தற்கொலைக்குச் சமம் அதாவது என்ன அர்த்தம்னா தானே தனக்கு உபயோகம் இல்லாம போயிட்டான் தானே தனக்கு உபயோகம் இல்லாம போனா அவன் தன்னை கொலை பண்ணி நின்றவனாக அர்த்தம் எப்படின்னா இப்ப நான் ஒரு பொருளை யாரோ வந்து எனக்கு வந்து வந்து பத் எனக்கு வந்து சுவாமிஜி நீங்க திரட்டுப்பால் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி வைக்கிறேன் அதுக்காக எல்லாரும் கொடுக்கணும்னு அர்த்தமில்லை திரட்டுப்பாலை சாப்பிட அதை சாப்பிட இதை சாப்பிட ஏதோ பழம்னே வச்சு ஏதோ ஒரு நல்ல பழம் கொண்டு கொடுக்குறீங்க அதை நான் சாப்பிடணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன் என் ரூமில் யாருக்கும் தெரியாம பீரோவில் எங்கோ வச்சு விட்டேன் இல்லாட்டி இந்த பசங்கள்லாம் எங்கேயா வந்து எடுத்து தாக்கு போயிட்டாங்கன்னா என்ன அப்புறம் நான் சாப்பிட வேண்டாமோ எதோ கிடைச்சாலும் இங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஒழிச்சு வச்சுக்கிறேன் இது மாதிரி ஒழிச்சு வச்சுட்டேன் அப்புறம் ஏதோ வேலை அதிகமாகிடுது அப்புறம் என்னாச்சு மறந்தே போயிடுது மறந்து போயிடுது அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அழுகி கிடக்குது எந்த ஒரு ஆகாரம் உபயோகப்படுத்தணும் வச்சிருந்தோமோ அது உபயோகப்படலை அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை இருந்தும் பிரயோஜனம் இல்லை நான் வந்து அகம் பூர்ணகாங்கிற ஞானத்தை அடையறதுக்கு தான் இந்த ஜென்மாவை எடுத்திருக்கேன் இந்த ஜென்மாவை எடுத்திருக்கிறதான் அதனாலதான தாய்மாரவர் சொல்றார் கடவுள் பஞ்ச பூதத்தை ஐவகையனும் பூதமாதியை வகுத்தாய் அதனுள்ள அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்தாய் நல்லறிவையும் வகுத்தாய் மறையாதி மூலையும் வகுத்தாய் சைவம் முதல் அளவிலாம் சமயமும் வகுத்தாய் சமயம் கடந்த மோன சமரச நிலையும் வகுத்தாய் ஆனால் நீ ஒன்றை வகுக்க மறந்து விட்டாய் இறைவா அதனை நாடும் நாட்டத்தை அருள மறந்து விட்டாய் அப்படின்னு கடவுளை தம்பெயர் குறைய அவர் தான் ஒருத்தர் தான் சொல்ல மாட்டார் பதில் கொண்டு என்ன ஆண்டாப்பா வம்பு கேட்கிறேன் நேரிலையா வருவர் வரமாட்டார் அதனால தன்னருள் வகுக்க இறையும் நீ எனக்கு வகு பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ற அனுகிரகம் பண்ணாமையா இருக்கு இந்த லயனை கவனிச்சாலே என்ன தெரியறது இதுக்கு மேல என்ன பிளஸ்ஸிங் வேணும் இத்தனை பிளஸ்ஸிங்கும் பண்ணினதுக்கு அப்புறம் நீ அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தா அது யாருக்கு வர தப்பு உபனிஷத் சொல்றது ஆத்ம ஜானத்துக்கு பண்ணாம இருக்கிற நீ ஆத்மஹத்தி பண்ண இங்கே சொல்லலை சங்கராச்சாரிய விவேக சூடாவணியில் அழகா சொல்லிட்டார் ியசிரியோ தப்பித்தவரி ஜன்மாந்தரங்கள்ல பண்ணின சும் புண்ணியத்தின கதஞ்சித்துல நரஜன்ம பிராப்திய அதுலயும் ஆனா பிறந்த பிராமணனை பார்த்து பேசுற ஏன்னா அவர் இருக்கிற ஏரியா அந்த குரூப் வேற ஏரியாவுக்கு வந்திருந்தா மாத்தி சொல்லி இருப்பார் ஆக அவரை சுத்தி இருக்கிறவன்லாம் வேத பண்டிதன் அவனை பார்த்து சொல்றார் பத்ரா அதுக்கப்புறம் நீ மனுஷனா பிறந்திருக்க ஆனா பிறந்திருக்க ஸ்ருதி பாரதர்சனம் மண்டல மிஸ்வர பார்த்து சொல்றார் வேதத்தோட கரையெல்லாம் கண்டிருக்கேன் பிரயத்னம் பண்ணாம இருக்கே ஒவ்வொரு கணமும் சம்சாரத்திலிருந்து நான் விடுபடணும் நல்லவோ நினைக்கணும் அப்படி நினைக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அசத்கிரஹாத்து வினிகந்தி அசத்த பிடிச்சுண்டு சத்த நீ கொல்லுட்டியே பற்றி கொண்டு மெய்யை அழிக்கிறாயே மெய்ய நீ அழிக்க கூடாது மெய்ய நீ அழிக்க முடியாதுங்கிறது வேற விஷயம் ஆனா நீ ஒன்னுடைய நிலையில மெய்ப்பொருளை உபயோகப்படுத்தாம இருக்கிறது நீ மெய்ப்பொருளை அழிப்பதற்கு நிகர் என்று உபனிஷத் நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறது நான் இன்னைக்கு சொன்னேன் சிந்தனையை தூண்டுகிறது சிந்தனையை சீர்படுத்துகிறது சிந்தனைகளிலிருந்து விடுவிக்கிறது வேதங்கள் சிந்தனையை தூண்டி சிந்தனையை சீர்படுத்தி சிந்தையிலிருந்து சிந்தனை சிந்தையை பற்றிய சிந்தனையிலிருந்து நம்மை என்ன பண்ணுகிறது விடுவிக்கிறது அகோசாஸ்திரம் அகோ சாஸ்திரம் நாம பிரகரணிணா இதாஸ்திர தேச நிறைய விஷயம் சொல்லலாம் ஆத்மஹா இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது தன்னுடைய தான் நிறைவானவன் என்கின்ற உணர்வை பெறுவதற்காகத்தான் இறைவன் பெறுதற்கறிய இந்த மனித உடலை வழங்கியிருக்கிறான் வழங்கி இருக்கிறான் நாம என்ன பண்ணிட்டோம்னா அற்புதமான வஸ்துவை யூஸ் பண்ணாம வைரத்தை உபயோகப்படுத்தாம கண்ணாடி துண்டையே பீரோக்குள்ள வச்சு கூட்டின் இருக்கும் இப்போ சொன்னாங்க இல்லையா யாரோ ஒருத்தர் வீட்டில் ரொம்ப நாள் டேபிள் வெயிட்டாக ஒரு பொருள் இருந்துதான் டெல்லியில் அது அவங்க யாருக்கும் தெரியல அது என்னன்னு யாரோ ஒருத்தர் எதேச்சியாக வந்து வீட்டுக்கு வந்தவன் சொன்னால் அப்படி பார்த்தானா உத்து பார்த்தானா அதை இது என்னப்பா அது டேபிள் வெயிட்னா டேபிள் வெயிட்ட உட்ட அற்புதமான வைர கட்டி அப்படின்னா அப்படியா அவன் வைர வியாபாரி வைர வியாபாரிக்குத்தானே எது வைரம் எது எது டூப்ளிகேட் ஒரிஜினல் தெரியும் பார்த்து இவ்வளவு பெரிய வைரம் அப்படி வைரம் கிடைக்கவே கிடைக்காது அவன் வந்து அவங்க தாத்தாவும் அதை டேபிள் வெயிட்டா தான் வச்சிருந்தார் அப்பனும் டேபிள் வெயிட்டா தான் வச்சிருந்தான் இவனும் டேபிள் வெயிட்டா தான் வச்சிருக்கான் ஏதோ தப்பி தவிர வீடே தரித்திரத்துல இருக்கு அப்படி இருக்கிற போது வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு இருக்கான் நடந்த கதை இதெல்லாம் பொய் இல்லை நடந்த கதை அப்புறம் என்னன்னா இப்ப என்ன ஆச்சுன்னா அது வந்து வைரம்னு தெரிஞ்சதுனால அதுக்கு ஏகப்பட்ட செக்யூரிட்டி இப்ப வந்து அதை வச்சு எழுத இடத்துல வச்சு அதுக்கு பூட்டி அதுக்கு ரெண்டு கவ ஏ ஃபார்ட்டி செவனோட ஒரு சுத்தி நிற்கிறான் ஒரு காலத்துக்கு முன்னாள் ஏன்னு கேட்பா இல்லாமல் டேபிள் வெயிட்டா கிடந்தது வேல்யூ தெரிஞ்ச உடனே அதுக்கு நம்ம யாருக்கும் நம்ம வேல்யூ தெரியாதான் திருநாரு நுந்தமக்கு இதனை மதித்திடுமின் எவ்வளவு என்ன மதிக்கவே மாட்டேங்கிற என் ஹஸ்பண்ட் என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிற அப்புறம் வந்து இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க யார் நம்மளை மதிக்கிறார் இல்ல கடைசியில் நான் எங்கிட்ட வந்தீங்கன்னா நம்ம பிரம்மச்சாரிகள் நம்மளை மதிக்கிறாங்களா நானும் சொல்ல பிரம்மச்சாரின்னு சொல்லுவேன் நம்ம யார் மதிச்சா என்ன மதிக்காட்டி போனா என்ன என்ன என்ன சொல்ல போனா ஒவ்வொருவரும் அந்த மெய்ப்பொருளே ஒவ்வொருவரிடத்திலும் முண்டக்கோ பரிஷத்துல சொல்லிருக்கு ீப் பாவகே சுதீப்தாவகாத் விஸுலிங்கா சகசிரேஸ்வடி அக்னிலிருந்து நல்ல தூண்டிவிட்டவுடனே அக்னி பொறிகள் பறக்கிறதோ அப்படி பிரம்மன்லிருந்து தாட்சரா சோமிய திரவா அப்படி சொல்லி மந்திரம் அக்ஷரம் பிரம்மன்ல இருந்து எப்படி அக்னியிலிருந்து நெருப்பு பொறிகள் பறக்குறதோ ஒவ்வொரு நெருப்பு பொறியிலையும் நெருப்பு சக்தி இருக்கா இல்லையா ஒவ்வொரு நெருப்பு பொறியிலையும் பேராற்றல் இருக்கா இல்லையா எதை வேணாலும் எரிக்கக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா இருக்கு அது மாதிரி நம்ம ஒருத்தரும் அந்த அக்ஷரம் பிரம்மன் அந்த பூர்ணத்துவம் இது இன்னும் விளக்கம் வரப்போறது நிறைய ஆகையினால இதை இழக்கிறத விட இதை விட மிஸ்ஸிங் என்ன இருக்க முடியும் இன்னொரு உபனிஷத்துக்கு ஏனோ உபனிஷத் சொல்றது இந்த வாழ்க்கையில மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா பெரிய நஷ்டம்னு சொல்லியிருக்கு அவேதி மகதி பெரிய டேமேஜ் இந்த வாழ்க்கையில் வந்து நீ பரம கோட்டீஸ்வரனா இருந்தா என்ன இந்திரலோகத்துக்கே அதிபதியாக இருந்தா என்ன பிரம்மதேவனா இருந்தா என்ன உபனிஷத்து இன்னொரு உபனிஷத் சொல்றது தைத்திர உபநிஷன் சொல்லுகிறது என்னது பிரம்மாஜிக்கு இருக்கிற ஆனந்தம் இந்த உலகத்துல இருக்கிற வைராக்கிய பூர்வகமான பிரம்ம ஜானிக்கு அதே ஆனந்தம் இருக்கு சொல்ல இந்த ஆனந்தம் பிரம்ம கூட கிடையாது சையேகோ பிரம்மண ஆனந்த ஸ்ரோத்ரிய இதுக்காக வேண்டிய என்ன இதூஸ் பண்ணல நம்ம வந்து எங்கெல்லாமோ தேடி அது மாதிரி நாமளும் ஆனந்தத்துக்கு அலையோ அல குருத்தே கங்கா சாகர கமனம் ரத்தப்பரி பாலனம் அத்தவா தானம் ஆசிரமம் ஆசிரமமா போறோம் சுவாமி சுவாமியா பார்க்கறோம் எல்லாம் எதுக்குன்னா அதுவே தான் சுவிட்சர்லாந்துக்கு போறான் வெக்கேஷனுக்கு எதுக்கு போறான் சந்தோஷத்துக்காக தான் போறான் ஏன்னா இங்க கிடைக்கிறது இல்லை நியூசிலாந்துலேயும் சுவிட்சர்லாந்துலயும் தான் இருக்கு இங்க கேதார்நாத்ல இல்லை போறான் ஆனா வந்து கடைசியில பார்த்தா என்னன்னா என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் என் உள்ளே தேடிக்கொண்டு கொண்டேன் எல்லாம் பராக்கு பார்க்கறான் பிரத்யக்க பார்த்தாலவோ தெரியும் பிரத்யக்க தெரிஞ்சிக்காதவன் லைஃபை வேஸ்ட் பண்றான்னு இந்த மந்திரம் சொல்றேன் ஆத்மஹத்தின்னா என்ன அர்த்தம் பயனுள்ள இந்த பூர்ணஸ்வரூபமா இருந்தும் தன்னை அபூர்ணன்னு நினைக்கிறான் பார்வோம் அதுதான் ஆத்மஹ்தி அகம் பூர்ணகாங்கிற ஞானம் இல்லாம அகம் அபூர்ணகான்னு நினைச்சுக்கிறோமே அதுதான் ஆத்மஹ்தி தற்கொலை தான் அல்லாத உடலை தான் என்று கருதுவது தற்கொலை அழியாத மெய்ப்பொருளாகிய தன்னை மரணமற்ற மெய்ப்பொருளாகிய தன்னை மரணத்திற்குரிய பொய்ப்பொருளாக நினைப்பதுதான் ற்கொலை உபனிஷத்து ரொம்ப அழகா இதை சொல்லிக் கொடுக்கிறது சொல்லிகிட்டே இருக்கலாம் எந்த சிலர் அப்படின்னு இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வா தன்னை அழிச்சு தன்னை வந்து எல்லாத்துக்கும் சர்வத்துக்கு அதிஷ்டானம் தெரிஞ்சுக்காம போய் அதாவது பெரிய பணக்காரன் தன்னைக்காரனா நினைச்சுடா எவ்வளவு முட்டாழ்த்தனா அலையிறேன் ஆத்ம ஜானத்தை அறியாத மக்கள் இந்த ஈசாவாஸ்ய மந்திரத்தை உணராத மக்கள் உணர வேண்டும் என்று விரும்பாத மக்கள் உணராத மக்கள் உணர வேண்டும் என்று விரும்பாத மக்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டவர்கள் எனப்படுவோம் ஆத்மஹனஹா ஜனாக வருவோம் ஆத்ம ஜானத்தை புகழ்றதுக்காக ஆத்ம அஜானத்தை இகழ்து ஆத்ம அஜான முடியும் ஆத்ம அஜானிய இகழ்றதன் மூலம் ஆத்ம அஜானத்தை இகழ் ஆத்மஜானு கதம் கிரியத்தே ஆத்ம அஜானா ஆஸ்து கிரியத்தை ஆத்மானி ராமத்தை ஆத்மானத்தை அப்படி இந்த கனெக்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏகே சாத்மனோ ஜன அவர்கள் என்னன்னா ஏ வந்தால தேரீரத்தை விட்டு இறந்து போன பிறகு சரீரத்திலிருந்து பிரிந்த பிறகுன்னு அர்த்தம் உடலை உகுத்த பிறகுன்னு அர்த்தம் பிரக்கரிஷேன் அதனாலதான் பிரேத்தம்னு பேர் பிரேத்திய அப்படின்னா என்ன அர்த்தம் இதுல இருந்து நல்லா புறப்பட்டு போயிடுத்து பிராணம் சூக் நம்ம கவனமா சொல்லணும் சகித்த சூக்ம சரீரம் என்ன இந்த சரீரத்தை விட்டு பிரகரிஷேன ஏத்தி நன்றாக இந்த உடலை விட்டு புறப்பட்டு விட்டது என்களே போட்டு ஊர்வம் கட்சி சா மிஷன் ராஜசா ஜுணவ் தாமச பிரேத்திய பிரிய அந்த லெப்பு தெப் எல்லாம் கிராமர்லாம் நீங்க பார்த்து ஆகையனால விட்டு என்னாச்சுனா கச்சந்தி அபிகச்சந்தி லோக்காக அபிகச்சந்தி மந்திரத்தை அன்வயம் பண்றதுனா அப்புறம் நான் சொல்றேன் குருபுரானந்த சுவாமி புஸ்தகம் உங்கள்கிட்ட இருக்கு அதில் பார்த்து உங்க அண்மயம் நான் அன்வய சரியா சொல்ற பழக்கம் எனக்கு சுபாவமாக இல்லை ஆகையினால குணம் தான் சொல்லுவேன் ஆகியனாலும் உங்களுக்கும் அந்த புஸ்தகம் அவைலபிள் நான் என்னத்துக்கு அதை போய் பண்ணிட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால புஸ்தகத்தை பார்த்துங்க புஸ்தகம் இல்லைன்னு சொன்னால் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை தெரிஞ்சுடா போஷம் புரிஞ்சுடா போறோம் மற்ற எந்த உலகத்தை அடைகிறார்கள் அபிகச்சந்தி அப்படி நம்ம போட்டுக்கணும் தான் அபிகச்சந்தி நான் ரெண்டாவது என்ன சொல்லிருக்கேன் ஏகேச்ச ஆத்மஹனோ ஜனாக தே தான் அபிகச்சந்தி தாகுன்னு இருக்கு இல்லையா அது தான் போட்டுக்கணும் அபிகச்சந்தி அடைகிறார்கள் அடைகிறார்கள் எதை அடைகிறார்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரணும் முதல்ல ரெண்டாம் லைனை படிச்சுடணும் ஏகே ச ஆத்மஹன பிரேத்திய தான் லோக்கான அபிகச்சந்தி அந்த லோகங்களை அவர்கள் அடைகிறார்கள் எந்த லோகத்தை அடைகிறார்கள் தமிழனாக பிறக்கிறார்கள் பிரபாகரனுக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள் கூட்டு இருக்கலாமே தப்பே இல்லை ஆப்கானிஸ்தானில் பிறக்கிறார்கள் ஈராக்கில் குண்டு வெடிக்கும் இடத்தில் கார்குண்டு வெடிக்க வெ வெடிக்கிறதா தெரியல கார்குண்டு வெடிக்கும் இடத்தில் பிறக்கிறார்கள் நமக்கு தெரியுது இல்லை உலகமே தெரியுது தெரியாமல் ஏன்னா இந்த உலகத்தை பார்க்கணும்னா அந்த உலகத்தை எப்படி பார்க்குது ஆத்மலோகா ரொம்ப அழகாக மந்திரம் இருக்கு ஆத்மலோகா மிகதார் மிக அலோகா அப்ப அசுரியா நாமத்தே லோகா அந்த சொல்றது அசூரியான்னா என்ன அர்த்தம் அசுரலோகங்கள் அசுரலோகங்கள்னா என்ன அர்த்தம் அசுகலோகங்கள் அப்பிரகாசங்கள் அசுகம் எப்படி சொல்றேன் அசுரலோகம் இன்க்ளூடிங் தேவலோகம் இன்க்ளூடிங் பிரம்மலோகம் அசுரலோகம்னா ஏதோ தனியா இருக்கிற லோகம் இல்லை இங்க வந்து வேதாந்த திருஷ்டியில நரகாயத்தே சொர்க்கமும் நரகம்தான் நரகம் சொர்க்கிற வியாபகாரிக நரக சொர்க்கிய சுக சாதனங்களை உடைய எல்லா லோக்கங்களும் அசுரலோக்கங்கள் அசுரலோக்கம்னா என்ன அர்த்தம் ஆத்ம அஜான லோக்கங்கள் ஸ்வப்பிரகாசத்தை உணராம என்ன சொல்றது பரதந்திரலோக்கங்கள் பாஹ்யானந்தலோக்கங்கள் மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த அளவில் நிறைய விஷயங்கள் அடுத்த வகுப்பில் கண்டினியூவேஷன் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சத்தைவாவசிஷேந்தி